ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம பத்திர்புஷ்பலம் தோயே பிட்சதி துப்பாமி பிரயத்தமீகிருஷ்ணர் பக்தியினுடைய சுலபமான தன்மையை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் நமக்கு பக்தி தான் முக்கியம் भगवान பக்தியினுடைய ஆழத்தை தான் பார்க்குறார் ஆடம்பரமான பூஜையை விட பக்தி தான் ரொம்ப முக்கியம் அதை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக உபதேசம் பண்ணுறார் யகா எவனொருவன் மே எனக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியாக பிரயட்சதி பத்திரம்னா எலை புஷ்பம்னா பூ மலர் பலம்னு சொன்னால் பழம் ஏதோ ஒரு பழம் தோயம் தோயம்னா ஜலம் இதை பக்தியோட சமர்ப்பணம் பண்ணணும் பிரகருஷேன யச்சதி ஆழ்ந்த பேரன்போடு யார் சமர்ப்பணம் பண்ணுறானோ அதாவது பகவானிடத்தில் இந்த பக்தியை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதாவது ஒரு செயல் வாணும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு யார்கிட்டையாவது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது அதே மாதிரி இறைவனுக்கும் நாம் சமர்ப்பணம் பண்ணணும்னா பெரிய கோவில் கட்டணும்னோ பெரிய தங்கத்தில் ஆபரணங்கள் போடணுமோ அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை அதனால தான் நம்ம பெரிய பூஜை பண்ணினாலும் கடைசியில் இந்த இந்த இப்போ இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நம்ம செய்கிறோம் அதாவது கையில் ஒரு பழம் வச்சுப்போம் புஷ்பம் வச்சுப்போம் இலை வச்சுப்போம் ஜலம் விடுவோம் சில சமயம் பால் கூட விடுறது உண்டு அதை வச்சு கொண்டு நாம் காயேனவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஸ்வபாவா கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏது சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பண்ணுறது உண்டு அது பூஜை முடிவுலேயும் பண்ணுறதுண்டு அர்க்கம் கொடுக்கறதுன்னு இதை சொல்கிறது உண்டு ஆக இறைவன் எளிமையான வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார் வழிபாட்டு பொருள்களை விட முக்கியம் பேர் அன்பு மனசுக்குள்ள பரிபூர்ணமாக இறைவனை அறிந்து இறைவனிடத்தில் பேர் அன்பு செலுத்தணும் எப்படி ஒரு தாய் குழந்தை இடத்துல அன்பு செலுத்துகிறாளோ ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் பெண் ஆணு இயல்பான ஒரு அன்பு இருக்கோ ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில் இந்த பக்தியினுடைய லட்சணங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறார் அப்படி பக்தியோட பிரயச்சதி நன்றாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா என்ன பண்ணுறார் பகவான் தது பக்தி உபகிருத்தம் இங்கேயும் சொல்கிறார் அதனை அகம் நான் பக்தி உபகிருத்தம் பக்தியோடு வழங்கப்பட்ட சமர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த பொருளை அஷ்வனாமி அஷ்வனாமின்னா ஏற்றுக்கொள்கிறேன் பருகுகிறேன் அருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் பிரயதாத்மனஹன்னா தூய உள்ளம்தோடு கொடுக்கின்ற பிரயத்தாத்மனகாங்கிற சொல்லுக்கு பொருள் சுத்தமான மனசோட கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த சுத்தமான மனசோட அந்த பக்தன் கொடுக்கக்கூடியதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார் ஆகவே இந்த ஸ்லோகம் பக்தியின் எளிமையை உபதேசித்தது பக்தி செய்வது ரொம்ப சுலபம் நமக்கு பொருள் ஈட்டி பொருள் எல்லாம் வழங்குறதை விட பக்தி தான் முக்கியம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அப்படின்னு மாணிக்க வாச்சகர் சொல்றார் கண்ணப்பனுக்கு இணையாக அன்பு யார் காட்டினவர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லி சங்கராச்சாரியன் சொல்றார் பக்தி கிம் ந கரோ தியகோ வனச்சரோ பக்தாவ பக்தர்களில் தலை ஆகிறான் இந்த கண்ணப்பன்கிற வேடன் அப்படி சொல்லி ஆதிசங்கரரும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் பக்தியை வளர்ப்பதற்கு எளிமையான பொருள்கள் இருந்தாலே போரும் ரொம்ப ஆடம்பரமான பொருள்களைத்தான் சம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை எல்லா பொருள்களும் அவனுடைய ஸ்வரூபமே எனவே நம்முடைய பக்தியை வளர்ப்பதற்கு இறைவனுக்கு எளிமையான பொருள்களை சமர்ப்பித்து பக்தியை வளர்த்தாலே போதுமானது வசதியுள்ளவர்கள் செய்யட்டும் ஆனால் பகவான் வசதியை கருத்தில் கொள்வதில்லை என்பதுதான் இங்க கருத்து பக்தியைத்தான் கருத்தில் கொள்கிறார் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கும் பக்தி தான் வளரணும் அதுதான் முக்கியம் என்ன கொடுக்கறோங்கிறத விட எப்படி கொடுக்கறோங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தக்தியுபம் அஷ்னாமி பிரயத்தாத்மன